நாடக ரச அன்பு கலந்த வணக்கங்கள் நாடக பிரியாவின் காட்டுல மழை டைரக்ஷன் தயாரிப்பு ஆண்டவா எல்லாரையும் நல்லபடியா வைப்பாச்சு உக்காருவேன் நிப்பேன் நடப்பேன் இப்ப என்னன்ற மரியாதை இந்த மாசம் வாடகை பணத்தை எண்ணி கீழே வச்சிட்டு அப்புறம் என்னையாடியா வாடகைங்கிறது மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் குடுப்பாங்க எங்க அப்பா டெய் ராமசாமி வேலைக்கு போய் கஷ்டப்படாத வீட்டை வாடகைக்கு விட்டு சுகமா உட்காந்து சாப்பிடறது என் பேருல உயிரிழந்து வச்சிருக்கேன் உனக்கு பறக்க அப்பனே இந்தா பதினஞ்சு ரூபா ஓய் போரி இன்னி செலவுக்காச்சு அஞ்சுக்கு அஞ்சு பத்துக்கு பத்து போனா வராதேஜா கலந்துகிறேன் இந்தா பத்து ரூபா அப்படியே இன்னொரு இருபது ரூபா கடல் இல்ல இதே ரயில காசுல என்ன கடல் சின்ன பையன் அறிவு கால கடல் ஜூதாட வந்துட்டே போய் சீன சாமர்த்தியம் குடுத்த பணத்தை திரும்ப வாங்கிட்டே இன்னிலிருந்து என்ன அப்பான்னு கூப்பிடாது அப்பங்கிட்ட பேசுற பேச்சா பெள்ள கிட்ட வாடா வாங்குறீ உனக்கு வெக்கமா இல்ல டெய் சீன ஒரு தம் கூட சீரேட்டா நேற்று நைட்டு நீ தண்ணி அடிக்கும்போது ஒரு பேக்கெட் வாங்கிடுச்சே என்ன பண்ண ஒரு இசுடா இசுப்பா இசுக்கிற இசுப்பா பார்த்தா ஒன்னே இசு வெளில போன போல கேடவு முடியாது பாடுற என்ன சின்ன குழந்தையா இருந்த உன்ன நான் தாண்டா வளர்த்து பெரியவனாக்குன இல்லாட்ட நான் குழந்தையாவே இருந்திருப்பேனா நீன தண்ணி விட்டா வளர்த்த போ போ தரமாட்டேன் முடியாதே மரியாதை இந்த வீட்டை போட இது என் வீடு வெளியே போடா தான் வாடகை ராமசாமி என்டா பெத்த அப்பன் பையன் மாதிரி இருக்கீங்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற பசங்க மாதிரி எப்பப்பா என்டா சண்டை வாங்க சார் வாங்க சார் நீங்களே நியாயத்தை கேளுங்க சார் வாய்ரா மூணாவது மனுஷன் அப்ப வெள்ளப்பையா உன்ன பெத்த அப்பன்டா அப்படியா உன்னை விளக்கிறதுக்கு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க சொந்தமா ஒரு கிடையாது உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் இப்பதான் சொல்லிக்க மாட்டேன் உங்களுக்கும் கொஞ்சம் கூட விவசாயே கிடையாது ஏன் சார் நீங்களும் ரொம்ப வருஷமா இந்த சினிமாக்கு கதை வசனம் எழுதுறீங்க ஆனா ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆமாட்டது ஏன் சார் நேரம் நேரம் சரியில்லை நேற்றுக்கு வந்து பசங்க எல்லாம் கதை சொல்றாங்க இன்னைக்கு ஓகே ஆயிடுது இப்படிதான் பாரு இன்னைக்கு ஏவிஎம் மர தெரியல ஒரு ப்ரொடியூசர் என்ன கதை தெரியுமா காக்கா வடையிட்டு போன கதைக்கு ஒரு கேஸ் அந்த வடையாவது உங்களுக்கு டிஃபனுக்காவது ஆகும் ஆனா என் டெக்னிக்ல கதை சொல்றதுக்கு இன்னைக்கு ஆளே கிடையாது வெக்கப்படாம சட்ட பட்டன் போட்டுக்கிறேன் போட்டுக்கோ ஆனா ஷார்ட் பை ஷார்ட் தான் சொல்லுங்க எடுத்ததும் ஒரு வீட்டை காட்டுறோம் கட் பண்றோம் எங்க போறோம் பார்க்கு போறோம் பார்க்க கட் பண்றோம் எங்க போறோம் பீச்சுக்கு போச்ச கட் பண்றோம் எங்க போறோம் காந்தி சிலைக்கு போறோம் காந்தி சிலையை கட் பண்றோம் எங்க போறோம் ஜெயிலுக்கு போறீங்க விளையாடுறீங்களா காந்தி சிலையெல்லாம் பண்ண கூடாது சார் உங்களுக்கு காந்தி படம் பிடிக்கலனா சில்கு பை நைட்டு பாருங்க இருடா இனிமேல் கதையே வருது ஓஹோ இத்தனை நேரம் ட்ரெய்லரா ரொம்ப வயசான லவ் இருக்கு ஹீரோ ஹீரோயினா கட்டு அவன் அவளை பாக்கறான் கட்டு பார்க்கு கட்டு டேமு கட்டு போர்ட்டு கட்டு பீச்சு கட்டு கட் அப்புறம் சேர்ந்து கும்மி அடிக்கிறாங்களா கதை படுபாச மூவாவுதுல புது டெக்னிக் பசங்க ஆடி போடுவாங்க நானே ஆடி போட்டேன் பேச்சு மாட்டீங்களா அந்த கடைசி நமக்கு பல்பு வாங்கி மாட்டரா போன மாசம் அரை மூட்டை பல்பு வாங்கி போட்டா எல்லாம் சொல்லிக்கிறேன் அரிசியை தான் மூட்டியா வாங்குவான் இது என்னடா உங்க வீட்டுல பல்பு விஷயம் அதான் கேக்குற எதிர் வீட்டில் ஒரு நார்த் இண்டியன் கேள் இருக்கா அதை லவ் பண்றா எப்படி தெரியுமா ஏற்குஜே கல்லையா டைப் லவ் இவன் போட்டு அணைக்கிறான் பல்பு போட்டுன்னு பியூஸ் ஆயிருக்கு என்டா சீனா பொண்ணு எப்படி ரொம்ப சின்சியர் சார் விஷயம் கூட தெரியாது ஐ பாவி மற்றட்டத்து மல்லிகை மணக்குது சார் நீங்க வேற லெவம் இல்ல ஒண்ணும் இல்ல சார் நம்ம வீட்டுல ஒரு நாளைக்கு சுவிச்சு கொஞ்சம் லூசானு போட்டு போட்டு அணைச்சேன் அதான் அந்த பொண்ணு பார்த்துட்டு அதே நம்ம மனசுல கல்வி சளர்த்துட்டு அது சுவிட்ச் போட்டு போட்டு அணைக்க அதான் போட நான் போட அதான் கடைசியில அரை மூட்ட பல்வே இப்படி வேண்டாத விஷயத்துல குஜ்ஜியை செலுத்திறியே ஒரு வேலை திரைக்கிறது பயன்படுத்திக்க கூடாது ஏன் சார் இவ்ளோ பேசுறீங்களே நீங்க எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கூடாத மனசுல வச்சுக்கிட்டு தான் தான் கேட்டேன் கேளுங்க உனக்கு ஜேபியே தெரியுமா தெரியுமே சட்டல் இருக்கும் அது ஜோபி நான் சொல்றது ஜேபி பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி ஓனர் கிட்ட உன் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன் எப்படி மூக்காலியவா கேடுடா உனக்கு இந்த மாதிரி யாராவது என்னோட சம்பன் திருப்பேர் மெட்ராஸ் வரும்போது கையில சின்ன பொட்டியோட வந்தாரு இன்னைக்கு என்னடா அவருக்கும் சொந்தமா ஆரூபங்களா நாலு காரிருக்கு எப்படி வரும்போதே பொட்டியில அம்பது லட்சம் ரூபாய் வந்தாரு சீனோ வலதுகால எடுத்து உள்ளவை அப்படி என்ன சார் உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தான் வரதுகால எடுத்துக்கோங்க ஒழுங்கா பதில் சொல்லுங்க தெரியாம கேள்விடா ஜேபிய நானும் ஒரே பள்ளிக்கூடத்துல ஒன்னா படிச்சீங்களா இல்ல மழைக்காக ஒதிகும் ரொம்ப வருஷம் இருக்கும் ஜேவிட்டு ஒரு வினோதமான பழக்கம் தண்ணிய பாத்தா போறோம் கப்பல் பண்ணி விட ஆரம்பிச்சுடுவார் பையில இருந்து பத்து ரூபாய் நோட்டை எடுத்து மடிச்சு மடிச்சு கப்ரம் பண்ணி விடுவாரு தண்ணி ஓடிக்கிட்டே இருந்தது ஜேபி பையில இருந்து பத்து ரூபாய் நோட்டா எடுத்து மடிச்சு மடிச்சு கப்ர பண்ணி விட்டாரு இப்படி ஆரம்பிச்சேன் அவர் வீட்டுக்கு என்ன கூப்பிட நான் ஒரு வீட்டுக்கு போக அவர் பணம் கொடுக்க நான் அவரு கிட்ட பணம் வாங்க அவர் என்ன சாப்பிட கூப்பிட நான் ஒரு வீட்டுல போய் சாப்பிட இப்படி ஒத்த ரொம்ப பண்ணிட்டு இருக்கோம் இது ஹெல்ப் இப்ப கூட பாரு ஜேபி கிட்ட பணம் அடிச்சிருக்கீங்க ஒரு பாத்திரத்துக்கு நிறைய பாத்த உடனே கப்பல பண்ணி விட ஆரம்பிச்சிருவாரு ஜேபியோட வினோதமான பழக்கம் யாருக்கும் தெரியாது தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்றாரு நான் ஏன் சார் சொல்ல போறேன் உங்களுக்கு வேணா நானே ஒரு பாக்கெட் வாங்கி தரேன் ஆனா தண்ணி பிடிச்சிக்க வேண்டியது உங்க பொறுப்பு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு விஜய் தெரியும் சார் ஆனா விஜய் தான் ஜேபியோட பொண்ணுங்கிற அந்த மர்மமான விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும் விஜய் ஆர் கே சார் என்ன உங்க பாட்டு வேலைக்கு சேர்த்து வரதுக்கு ஆயிசு வந்திருக்காரு நான் இப்ப நேர்முக தேர்வுக்காக வந்திருக்கேன் அதான் நேரமான முகத்தோட வந்திருக்கேன் அப்படியா எங்ககிட்ட சொல்லவே இல்லையா எனக்கே இனி காலையில் தான் தெரியும் உங்க உதவி எனக்கு தேவையில்லை நீங்க போலாம் விஜய் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவா அதெல்லாம் முடியாது உங்க அப்பா கிட்ட ஒரு வினோதமான பழக்கா தெரியுமா என்ன எங்கயாவது தண்ணியை பாத்தா போறோம் டவாருன்னு கப்பல் பண்ணி விட்டுருவா வரும் சீனம் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்ல தண்ணி புடிச்சி வச்சா சீனா சேர்ந்து பத்து ரூபாய் அப்படி போங்க பாத்து போங்க என்ன ஒரு இப்படி பயந்துட்டு அத விடு ஆமா உங்க அப்பா இன்டர்வியூ என்ன மாதிரி எல்லாம் எங்க அப்பா வரதுக்கு முன்னாடி நான் அவரை பத்தின டீட்டெயில் சொல்லித்தரேன் சொல்லிடு எங்க அப்பா நிறைய மசாலா பிலிம்ஸ் வைப்பாரு இந்த கட்டி குத்துக்கந்தன் ரிவால்வர் இந்த மாதிரி படம் எல்லாம் அதுல வர மாதிரி பண்ணுவார் அப்புறம் என்ன பண்ணுவாரு தெரியுமா பத்தாயிரம் ரூபாய் என் கையில குடுத்து இந்தாமா விஜி பத்தாயிரம் ரூபாய் பக்கத்து தெருவுக்கு பிக்னிக் போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாயிரம் ரூபாய் அப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவாரு காலையில ரோட்ல பால் வண்டி போறது பாத்துட்டாரு அவ்ளோதான் பால் வண்டி வந்தாச்சு வெற்றி அப்படின்னு சொல்லி கத்தி சிரிப்பாரு பால் வண்டி வந்தா சிரிப்பாரா அவருக்கு என்ன ஆரம்பத்துல இருக்கா இல்ல இப்பதான் ஜாகிரதையா இருக்கலாம் நீங்க அவரோட பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எனக்கே எப்படி ஆயிடுமா அவரை பத்தி புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்ல வந்தா உங்க அப்பா இங்க வரும்போது எப்படி வருவாரு சாதாரணமான அப்பா மாதிரி வருவாரா இல்லாட்டி அந்த டார்ஜான் அந்த ஏப்பன் பட்டம் மாதிரி ஒரு கைத்த புடிச்சு கத்தின்னு கோணத்தோட வருவாரா ஐயோ அது இல்ல அது இல்லையா அதே மாதிரி இவரும் ஒரு பூனை வளர்த்தா ஆனா திடீர்னு ஒரு நாளைக்கு போச்சு அமைக்கிருப்பார் அதனால அன்னையில இருந்து இவரே பூனை மாதிரி கத்த ஆரம்பிச்சா உங்கப்பா Good morning, Daddy. Good morning, good morning, Viji. My sweet little doctor. Uh, how are you? Fine. You're going to ask me. Who are you? Who are you? No, no, no. Meet Mr. Chinoo. You're going to be a assistant. You're going to be a valet sir. Sabhaj. We're going to be a sir. We're going to be a good friend. Sabhaj. Chinoo? Chinoo? Who's the name? What's your name? Chinoo. எனக்கு ஒரு அசிஸ்டு பாலிசி சீடு முதல் கேள்வி சினிமாவில வர ஏ கண்ணாடி போட்டுக்கிறார் அப்பதான் அறிவுறுத்தினா அதை கைட்டிட்டு முடியும் இல்லாட்டி அவருக்கு கரெக்டர் வேறு ஒன்றுமே இருக்காது வெரி குட் வெரி குட் அடுத்த கல்வி படத்துல கிளைமாக நடக்குது கதாநாயகோட தங்கிக்கு பிளட் கேன்சர் வந்துடுது ஒரே டாக்டர் மருந்து சீட்டை வாங்கிக்கிட்ட நம்ம கதாநாயகன் உடனடியாக என்ன செய்வார் மாம்பலத்திலேயே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மருந்து கடைக்கு போயிட்டு சீட்டை உள்ள கொடுக்காம வாசலே நின்று அங்கேயே ஒரு சோகமான ஒரு பாட்ட ஆரம்பித்து பாடிக்கிட்டே கிளம்பி ஊட்டி கொடைக்கானல் மைசூர் பெங்களூர் சிம்லா சிங்கப்பூர் எல்லா ஊருக்கும் போயிட்டு திருப்பி மாம்பலத்துக்கு வந்து அதே மருந்து கடையில் மருந்து வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுவாங்க சார் வெரி குட் பட் அப்பதான் ஜனங்கள் எல்லா ஊரையும் பார்த்த மாதிரி இருக்கும் என்னுடைய அடுத்த கேள்வி சீடு படத்துல கடைசி சீட்ல கதாநாயகியோட அப்பா என்ன வசலம் பேசுவார் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன் அப்படிம்பார் முதல் சீலே கேட்டு ஆனா கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் அதிகமான சக்தியை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கேன் வெளியில யாருக்குமே காட்ட மாட்டேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு காப்பியா ரொம்ப திக்கா இருக்குமே வெரி வெரி ஹாப்பி இண்டி தப்பி ஒரு கேட்ட ஒரு அப்படியே பூன மாதிரியே இருக்காரு ஆமா விஜய் நீ என்ன அவர் போட்ட முதல் குட்டியா கூட இருந்து வியாபாரத்து நுணுக்கங்கள்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் வெரி குட் வெரி குட் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார் மாசத்துக்குள்ளேயே எல்லா நுணுக்கங்களையும் சொல்லி கொடுத்துட்டீங்களே சாதாரண வேண்டிய விஷயங்கள் மாசம் ஆச்சு சரி தம்பிதான் சந்தேகம் சின்ன சந்தேகம் இருக்கு சார் இந்த மாசம் எப்ப தெரிவிங்க வசதியா இருக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் கால் என் வேலாய் பேரு பாம்பேல இருக்கான் இங்க வர்ற ஆளு முப்பத்தி ரெண்டு காலி மலையோடு முக்கியமான விஷயத்த வரமா உடலுக்கு ஒரு கெடுக்கா சொன்ன சொல்ல சொல்டையாள எல்தினாலு மாடி இதை சொல்றதுக்கு பாம்பேல இருந்து வரா பதிலே ஒரு கோடு சொல்லணும் அதாவது ஆரஞ்சு பழத்தை உரிச்சுதான் சாப்பிடணும் ஒரு ரெட் பேக் கொண்டு கப்பத்தி அடையாளம் சேப்பு பைய எல் ஐசி உரிச்சுதான் சாப்பிடணும் ஆரஞ்சு பழத்துக்கு பதினாலு பேசுங்கண்ணா பட்டாபே பட்டாது இந்த அட்ரஸ் தான்டா எழுதியிருக்காண்ணா அன்புள்ள ஹேமநாத பாகதருக்கு இந்த வருடம் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் தங்கள் கச்சேரியை ஏற்பாடு செய்யலாம் என்று இருக்கிறேன் தாங்கள் நேரில் வந்து அட்வான்ஸ் பெற்றுக் கொண்டு செல்லவும் இப்படிக்கு ஜபி ஆச்சுரா பட்டாபி பன்னெண்டு வருஷம் ஆச்சுரா என்ன மெட்ராஸ்க்கு வந்தா சனியே கச்சேரி பண்ணியே பன்னெண்டு வருஷம் ஆச்சு பட்டாபி கச்சேரி பண்றேன் தம்பூரா பேரு மருந்து போயிட்டுறா பட்டாபி சரி சரி அத்தனை சேவா மருந்து போயிடுச்சுண்ணா சனியனே எனக்கு கச்சாரி மருந்து போச்சு உனக்கு அது மருந்து போச்சு வாங்கிடுவா சரி போடா அதனால சேஃப்டி பையன் போடாத இதே, உங்களுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போத்தினாலே பொண்ணாட அது எங்க தொலைஞ்சிட போறதோன்னு பத்திரமா இதுக்குள்ள வச்சுருக்கேன் இது போத்தினாலும் போத்தினா உங்களுக்கு கச்சேரி சான்ஸே போயிடுத்து போட யாரே யாரு யார அண்ணா நமஸ்காரம் பைய அடையா நீங்க தானே அது தெரியலேபி சொல்லிட்டு போனேன் ஆனா நான் முதல்ல கேக்குறேன் அந்த ரெண்டு கோடுவேர்டு மாத்திரம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் ரசீது தயார் பண்ணிடுவேன் எந்த கோடுவேர்டுன்னா பாத்தீங்களா நான் என்னதான் தொழிலுக்கு பூச்சா இருந்தாலும் நீங்க என்ன சோதிக்க கூடாது நான் லேசா சொல்றேன் இந்த மவுண்ட் ரோட்ல ஒசரமா அடுக்க அடுக்கா என்னது அது மைசூர் பாக்கு அது இல்ல மவுண்ட் ரோட்ல அடுக்க அடுக்க ரஜினிகாந்த் பேனர் என்ன என்றால் இப்படி படுத்தாள் ஏற்கனவே வேலை ஏத்திருக்கா அதனால வரல கொஞ்சம் அழுத்தமா இருந்தா கூட எப்படியாவது சாமர்த்தியமா அவன் வாயிலிருந்து வாழ்த்தைய பிடிக்கிடு ஓகே எங்க ஸ்கேல் மரியாதையா கேள்விக்கு பதில் சொல்லணும் எல்ஐசிக்குண்ணா சரி மாத்தி கேக்குறேன் எல் ஐசிக்கு பதிமூனுக்கும் பதினஞ்சுக்கும் நடுவு எவ்வளவு மாடி பதினாலு மாதிரி அரை மாடி மொட்டை மாறி மாடி உனக்கா எல்ஐசி டா பண்ணிடுற ஐயோ சரி சரி மாத்தி கேக்கறேன் எல் ஐசிக்கு பதிமூன்றரைக்கும் பதினாலரைக்கும் நடுவுல முழுசா எத்தனை மாடி பதினாலு மாதிரி சொல்லு எல் ஐசிக்குரிய அடுத்த லைன் எவன்டா சொல்லுவான் என்ன லைன் ஆரஞ்சு பழத்தை உரிச்சுதான் சாப்பிடணும் சொல்லு அய்யோ அண்ணா அப்படித்தான் சாப்பிடுக்க சொல்லுறேன் சொல்லு ஆரஞ்சு பழத்தை உரிச்சுதான் சாப்பிடலாமா பல பழத்தை சொல தொழையா சாப்பிடணும் இங்க ஒருத்தர் நின்னு அவர் இசை புழுதி ஹேமநாத பாகவதர் இசை புழுதியா தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு கொடுத்தா அதான் புழுதி எங்க ஊராச்சே என்னுடைய குருநாதர் வாழ்க்கையில அடிபட்டே முன்னுக்கு வந்தவர் கப்பே இப்படியா புலம்பலாம நடந்துக்கிது வட்ட அடிச்சு தோத்துக்கி யாக்கே கால் வெயிட் நோ செம் ஐ அம் சாரி சாரி இத முதல் டப்பா டபாவா ஆ ஆ නিনা வாட் கம் ஆர் யூ டாக்கி இப்பெர்பட்ட நஷ்டமாயிருக்கு அந்த பாவாதர் விலகிசி வந்து கச்சேரி பண்ற வந்திருக்கார் அவர் அடிச்சு அப்சர் கால ஸ்கூல் வாத்தியர் பையில ஏர்க்க மார் பரம்பால அதுதான் பரம்பால நான் இப்பெர்பட்ட நஷ்டமாயிருக்கு 32 கிரவுண்ட் गाली வேளை இது அப்பாலாம் ஆச்சுறான் தான ஒரு வார்த்த கூட பேசாம திருப்பி பார்க்காம தொடர்ந்து இருக்கா அப்பா இந்த ஒருதரோ மனுஷுகங்கப்பா நோ நாவா சிறுவரக்கள் எவ்ளோ சொல்றேன் வியாபாரத்தை கண்டிப்பா இருப்பேன் கரா இருப்பேன்னு சென்றுதான் பின்னாடி இருக்கு ஒரு நிமிஷம் थे थे no, ோ ஒரு ரோல் வர முடியாது அதையும் பார்க்கலாம் இன்னும் ரெண்டு மாசத்துல நீங்க ஒரு புது சீன போறீங்க சாமி கும்படுறங்க மேலக்குப்பம் கிராமங்க இதுதான் வாங்கி இருக்கிற கடை கடைல ஒரு தகராறு ஆயிடுச்சு நமக்கு அந்த சுடல மூத்துக்கும் ஊர் பஞ்சாயத்து கட்டிடத்தை யார் விலைக்கு வாங்கறது அப்படின்னு தகராறு வந்து கடைசியில அந்த சுடல மூத்து வாங்கிட்டாங்க அப்படி வாங்கினதும் இல்லாம ஊர் ஜனங்களா கூட்டி வச்சுக்கிட்டு என்ன பார்த்து சிரிச்சாங்க அன்னைக்கே நான் சபதம் போட்டேங்க எதிராக போய் பெரிய கட்டணம் வாங்குறேன் நினைச்சா ரொம்ப ஐயா என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க கேக்குறேன் இப்படிதான் பாருங்க நான் வர வழியில ஒரு கேடி எம்பி நாடியே வந்துக்கறோம் திடீர்னு முன்ன வந்து கத்தி காமிச்சு சேவில வச்சிருக்கிற துட்டு எடு அப்படின்னா ரெண்டாயிரம் இருக்குதுன்னு குடுத்த வாயின் போயிட்டான் அவன் நல்லா ஏமாந்துட்டாங்க நான் தான் பத்தாயிரம் ரூபாய் வச்சிருந்தேனே என்ன ஏமாத்த முடியுமா பாக்கி எட்டாயிரம் ரூபா இருக்கா ஐயோ ஐயோ அநியாயமா போச்சா அநியாயமா போச்சேயா என்னக்கா என்ன சொல்றீங்க இப்பதான் அரை முன்னாடி லைட் ஹவுஸ் நாலாயிரத்தி ரூபாய்க்கு குடுத்தேன் பெரிய கட்டடமா லைட் ஹவுஸ் எவ்வளவு தெரியுமா அது மேல ஏறி ஊரே தெரியும் சொடிக்கினா சொல முத்துமே திரும்பி பாப்பான் அய்யோ போயிடுச்சா நியாயமா போச்சு லைட் ஹவுஸ் மேல இருக்கிற பல்பு வேற ஃப்ரீ எனக்கு பாருங்க ஊருக்கு போறதுல பிடிவாதமா வந்திருக்க ஆமாங்க வாங்கிக்கிறியா சென்ட்ரல் ஸ்டேஷனா எச்சக்கம்மா ரயில் வந்து போய்க்கு இருக்கும் பொம்மளிகள் காப்பீட்டுப்பாங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஐயோ என் சென்ட்ரல் ஸ்டேஷன் வாங்கினா நாலு அடிக்கட சீப்பான இடம் கிடைக்கவே கிடைக்காது பாக்க எங்க எட்டாயிரம் ரூபாய் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களே புத்திசாலிங்க நீங்க இப்பவே அந்த கட்டிடத்தை வாங்கிக்கலாம் வாங்கிக்கா பன்னெண்டு மணிக்கு அப்புறம் ரயில் வேற கிளம்பிடுவோம் எட்டாயிரம் ரூபாய் போயிட்டே அந்த கட்டடம் என்னதுன்னு எழுத்து முடிவா கிரைய பத்திரம் அதெல்லாம் சென்ட்ரல் ஸ்டேஷன் கட்டிடமா உங்க அண்ணன் வாங்கிருக்காங்க போறவங்க இந்த கட்டடம் இந்த கட்டடம் என்னது அப்படின்னு சொல்லி குதிக்க ஆரம்பிக்கிறேன் உனக்கு சந்தேகமா இருந்தா நேரம் எக்மோர் ஸ்டேஷன் வாசல போய் பாரு காலையில் தான் ஒருத்த கிட்ட ஆறாயிரம் ரூபாய்க்கு குடுத்தேன் அவன் சின்னதா குதிச்சிட்டு இருப்பான் அது மீட்டர் கேஜ் இது பிராகேஜா நீ பெருசு குதிக்கணும்ப கு ஆரம்பிச்சோன்னு தனியா ஒரு அந்தஸ்து போயிட மாட்டேங்க ரொம்ப சந்தோஷமா என்ன சொல்லணும் அந்த கட்டடம் தான் ஒண்ணு பெரிய கட்டடம் வாங்கி இருக்க எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிற கொசு இல்லையா கொசுரி பட்டாணி வியாபாரமா சரி இப்போ தெரிஞ்சவனா போயிட்டு இருக்கா நீ என்ன பண்றன் பில்டிங்ல அதுடிங் போனாக்க நிறைய ரிப்பன் கிடைக்கும் ஒரு கட்சி போய் வியாபாரம் பண்ணலாம் ஓஹோன்னு ஆனா எக்மோர் வாங்கியிருக்கானே அவங்க கிட்ட சொல்லிட்டா அப்புறம் மெரினா பீச் வேணும் கேட்பான் என்னாலும் கொடுக்க முடியாது சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் இந்த கட்டட என்னது அப்படியே சொல்லிக்கினே போ அவர் ஒன்னும் உங்க ரியல் எஸ்டேட் மூலமா சம்பாதிக்கல ஒரு நிமிஷத்துல எட்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு நிரூபிச்சிருக்கா அவர போய் முட்டாளு சொல்றீங்களே பாக்கறேமா பாக்கறேன் ரெண்டு மாசம் தவறை கொடுத்தா ஒரு மாசம் பாக்கி இருக்கு பாக்குறேன் அவர்களே வணக்கம் திரு நெல்லை கணேசன் அவர்களே நீங்க தொழில பிரபலம் ஆயிருக்கீங்களா இதுக்கு யார் காரணம் விசி கொடுத்த ஊக்கமும் என்னோட திறமையும் ஆண்டவனோட அருள் மட்டும்தான் காரணம் ரேடியோல பயிற்சி கொடுக்கிறாரா என்ன நினைக்கிறீங்க எங்க அப்பா கிட்ட சொன்ன மாதிரி கரெக்டா ரெண்டு மாசத்துல ரூபா கிணக்கா இருக்கீங்களா இன்னும் போனோட அப்பாங்க டிராக் டிரைவர் ஈக்குலா பேசுறாங்க ஓகே அதை செலப்ரேட் பண்ண நீங்க கலைஞர் நல்ல டிஃபன் பார்த்தேன் பதினஞ்சு ரூபாய் கொடுத்தா அப்புறம் ஆட்டோ கொடுத்தான் அப்ப தரமாட்டீங்களா பேசணும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க இப்படிதான் கணக்கு பார்ப்பீங்களா என்ன விஜய் பத்தி இவ்ளோ கேவலமா இருக்கிற கல்யாணத்துக்கு அப்புறம் சீமா கணக்கு பார்ப்பேன்னா தானே பார்த்தேன் எல்லாரையே மயக்கமா பாய் ஃப்ரெண்ட்ஸ் கதையா இருக்கோம் சீருக்கலாம் சீரு எப்ப வருவா சீரு கேட்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்துட்டேன் தம்பி என்ன பார்த்து கேட்கிறான் உதவிகளான்னு என்ன பார்த்து கேட்கலாம் நான் என்ன தொழிலாளி எனக்கு பேசினி ஒன்றுமே செய்யலாம் எனக்கு குட் மார்னிங் சார் வந்துருந்துட்டேன் போடு என் மனசு சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு மட்டையும் முன்னிட்டு அதே டயலாக்ல என் கம்பெனிங்களா எங்க அப்பாவுக்கு காம்படிஷன் பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம் அவரை எடுத்து வண்டலூர் ஜூக்குல வந்த மாதிரி இருக்கு அவருக்கு அவ்வளவு இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஆகிய இடங்களில் மக்களின் பேராதரவை பெற்றவர் ஒரு சின் கேள்வி கேக்கிறேன் வாய்ந்த அவ வாய் நிறைய அப்பா கூப்பிடுறா பசுமணி மாதிரி அது கம்ப்ளைண்ட் குரல் தெரியாது பாசத்தோட கூப்பிடுற கூப்பிட்ட பொண்ணுக்கு போறேன் அதுக்கப்புறம் கூப்பிடுவேன் வெக்கமாறே மாமான வெக்கமா தான் இருக்கு என்ன பண்றது இருந்தாலும் பொண்ணு கொஞ்சம் சுமாரவே இருக்கா எப்படி அவரு கண்குல கல்யாணம் பண்ணி போயிட்டான் பாக்குறேன் கல்யாணத்தை நான் திருப்பதி வச்சிருப்பேன் கண்ணன் கூட்டிட்டு இங்கேயிருந்து ஆசீர்வாதி பண்ணுங்க சரி இங்க தான் நீங்க கொஞ்சம் ஜாக கல்யாணம் அனாவசியமான பேச்சு தாவே யோ என்னப்பாக்காக என்ன பண்றீங்க குருவியை ஓட்ட தெரியாது குருவியே சொல்ல தெரியலையே சீன ஏதாவது சொன்னாருன்னு அதே மாதிரி செஞ்சிருவாரு என்னோட ஓபன் சேலஞ்சு ஏத்துக்க தயாரா சரியல் எஸ்டேட் பிசினஸ் ஜேபிங்கிற பேரு அடியோதான் அடிக்கிற நீங்க பார்த்தாலும் அந்த ஜேபி இந்த சீனுவோட காலில் விடல ஆனந்தமயமான காட்சியனோட கண் முன்னாடி தெரியுது நல்லா இருப்பேன் ஜேபி என்ன அழிச்சுட்டு ஏன்னு இருப்பாரு இடம் வணக்கம் கூடாத வெளியே நல்லா வெளியே கம்மிகிட்டு கூட்டாருக்கும் போல பீச்சுக்கு வந்துரு ஆனா சுண்டல் சங்க நாலு ரூபாய் அங்கே நேரத்துக்கு சொந்தல் சாப்பிடுறீங்க நான் நானே சொல் ஏசியா கிரேஷியா ரூம் தேவை சென்னையிலே ஜன சந்ததியும் சுத்தமாகவும் சினிமா கேட்ட ஸ்டுடியோக்களுக்கு சமீபமாக இருந்தால் நல்லது ஐயாயிரம் ரூபாய் வரை கமிஷன் தர முடியும் என்ன வேணாலும் சவால் விட்டுட்டு தனியா வந்த உடனே அந்த ஆண்டு மணியை வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு நான் மட்டும் போல உங்களுக்கு யாருமே தடுக்காதீங்க விஜய் என்ன என்ன நீ தடுக்கவே மாட்டேன் அந்த தாய் தருத்தால நான் கேட்க மாட்டேன் என்ன யாருமே தடுக்காதீங்க நான் போயிட்டு வரேன் முன்னாடி ஒரே வார்த்தை போயிட்டு வர என்ன சார் ஒரு ரூமுக்கு ஐயாயிரம் ரூபா கமிஷன் இந்த இடம் தானே நீங்க பாருங்க ஒரு ரூமுக்கு ஐயாயிரம் ரூபா கமிஷன் விளம்பரம் குடுச்சு எவட்டாது கைதான் வெண்ணு வாங்கடா கால் தெரிய தோசமா வந்துக்கிய தெரியல என்ன தெரியல என்ன யாருக்குமே இங்க தெரியலையே நீ பைத்தியம் எனக்கு தெரியல யாரு நீ எது இந்த பட்டணத்துல போதும் மட்டும் வந்தா அந்த ஜீபாவா ஐடி பல்லாம் ஓந்துடும் படத்துல ஜீபும்பாவா நடிச்சதே ஜாபர் சீத்தாராமன் தானே வயசாச்சப்பா எப்படி வயசா இருக்கு தலை இல்லாம வாழ்க்கையா போச்சு ஞாபகம் மருதி மந்திரம் எல்லாம் மறந்து நம்ப மாட்டேன் நீ நெஜமான தீபம் பாருந்தான் எனக்கு உடனடியா திருப்பதுலேருந்து ஒரு வட வர வச்சு அதை போப்பா எனக்கே வட வேணும்னா கூட பக்கத்துல இருக்க முடிப்பு ஓடுறதுக்கு நடந்து போய் தான் வாங்கிட்டு வரணும் அப்பறம் எந்த விதமான சக்தியும் கிடையாது அதுவும் ஆயிரம் காப்பியில தான் வந்து இருக்கும் அது பாதி ஏமா உன்னோட வரலாம் முடிவு பண்ணிட்டேன் நடிச்சு கூட்டு போறது உனக்கு எல்லாரும் எழுத்துல உதவியா இருப்பேன் என்ன உங்க தாத்தா தான் நினைச்சு பாரு என்னோட தாத்தாவா நான் என்ன பூத பரம்பரிய நான் சத்தியமன்றேன் என்ன நான் வீட்டை தெரிச்சு சத்து பாக்கணும் தேச்சி சம்பாதிச்சு கொண்டு வந்து நீ போதும் யாராவது பாத்திரம் கூப்பிடுவாங்களா நீ இப்படி விளையாட்டா ஒரு வழக்கத்தை சொந்தக்கார போதும் வந்துடும் அப்புறம் அது வழக்கத்தை அவ்வளவு சொந்தக்கார போதும் வந்துடும் அப்புறம் உங்க மெஜாரிட்டி அதிகமாயிடும் இருக்கிற போட்டாவே எங்களுக்கு பத்துல கம்மு கல சரி உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு எந்த பிரச்சனையும் சமாளிக்க உன் கூடவே நான் இருப்பேன் செய்யணும் கூடவே இருந்தால் போதாது செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லு உன் வீட்ல சொல்லு அவங்க பையன் சரி சரி உனக்கே நான் வேப்படி போல இருக்கு என்னோட விரோதி நான் தானே லவ் பண்றேன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ எனக்கு முடிஞ்ச கண்டிப்பா பண்ற ஓகே உனக்கு டெய்லி மூணு வேலை சாப்பாடு இருபது ரூபா பேட்டா வா போலாம் யாரா அந்த கழிவு சைக்கிள் சரி சரி அழாத அழுதா கட்டுபடி ஆகாது யார் ராசின்னு இது ரெண்டு பேரும் மனசை தடப்படுத்திக்கங்க காதல் எல்லாம் கூர்மையாக்கிக்க இது ஒரு காரே இவர் தான் சரி சரி நீயே பயந்துட்டியா ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள போதும் ஒரு பால அஞ்சா பங்களால பார்த்தேன் பார்க்கவே பாவமா இருந்தது சரினு கூட்டு வந்தேன் நீங்க நினைக்காம இதுக்கு எந்த சக்தியும் கிடையாது வரும்போதே பஸ்ல தான் கூட்டு வந்தேன் கண்டக்டரே பாத்து பாவம் ஹாண்டிகேப்டியா இருக்கு ஃப்ரீயாயிட்டு போங்க சார் இருந்துட்டு போட்டோம் என்னைக்காவது உதவும் என்னைக்காவது கூப்பிட்டுட்டா போதும் இப்ப கொண்டு போய் விட்டுடு ஒண்ணு இந்த வீட்டில் நான் இருக்கணும் இல்ல பூதா இருக்கணும் நானே இருக்கேன் பத்தியா அதுவே இருக்கான் அதான் ஜாடிய பத்தியா என்ன அதுல மாவிடுவா ஆமா பூதத்துக்கு மச்சக்காய் கையோட கொண்டு வந்து வரவையில தான் கதையும் சொல்லிச்சு ஒரு நாளைக்கு அப்பாவை கண்ணாமூச்சி ஆடுக்காங்க அப்ப அவங்க அவர் வெளியில வரவேண்டிய மந்திரத்தை இந்த பூதம் மறந்துருச்சு அவர் வெளியில வந்த ஒரு புதையலை பத்தின ரகசியத்தை நம்ம கிட்ட இந்த பூதம் சொல்லுது இப்ப என்ன சொல்றேன் அப்படியா ஐயோ பூதம் சார் வாங்க வாங்க உட்காந்து அப்பா, எனக்கு சீட மெரினா பீச்சுல மணல ஸ்பெஷல் கிளாஸ் பீச்சா நாங்க பீச்சில் கொஞ்சம் குலாவுகிட்டு வந்து காலேஜ் பிரின்சிபால் போன் பண்ணி சொன்னாங்க எனக்கு உங்க போய் சொல்றாங்க நாளைக்கே போய் அவங்களை கண்டிச்சு வைக்கிறேன் போதும் நாளையில இருந்து காலேஜுக்கு போவேணா அப்பா என்ன பிஏ படிக்க வச்சு டாக்டர் ஆகிறேன்னு சொன்னீங்களேப்பா அதெல்லாம் கட்டறது கட்சி கிளிக்க போறேன் ஏற்பாடு பண்ண போறமா கல்யாணம் பண்ணிக்காசல் சிகாப்ட் யாருங்க ஒரு லெட்டர் போட்டு கொடவாசல்ல நில் வர வேணாம்னு எழுதிடுங்க அப்பா நான் சீன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பண்ணி பாரு படிக்க வச்சு ஆளாக்கிறது அப்பா இருக்கு நல்லா தெரியும்பா எனக்கு இனிமே வேற வழியே இல்ல கரந்த பசிம்பா நாளை சுட்டு ஆலகால விஷத்தை விட்டு கஷ்டப்பட்டு விஷத்த அப்பா சீரு குடுத்துருவீபோ ஜிபு காபி கொண்டா காபி இல்ல மொட்டை மாடியில் வடா காயப்பட்டு இருந்தாங்க யாருமே இல்லையா ஜீவா நீ சும்மா தானே காக்கா பாத்துக்கோன்னா சரி போய் உக்காந்துருந்தேன் உனக்கே வெக்கமா இல்ல ஒரு பூதனம் வடாம் பாத்துக்கு லெவலுக்கு ஆயிட்டே காக்கா கூட உனக்கு பயப்பட மாட்டேங்குது பேசாதான் அந்த வீட்லயே தங்கிட வேண்டிதானே தங்கிடலாம் உடனடியாக அதை பத்தி கேட்க முடியுமா பயங்கரமா தேடிட்டேன் எங்கேயோ பெண் வாட வீசுது உனக்கு தெரியல நீ உருப்படாம போயிட்டு இருக்க குட் மார்னிங் மிஸ்டர் சரி சரி ஜீபு என்ன நீ பலகீனமா போயிட்ட ஏங்க யாருங்க நீங்க எனக்கு தெரியல நான் தான் நடிகை திருப்பூர சுந்தரி நடிகை எல்லாம் சாப்பிடுறதே இல்ல நான் எப்பவுமே எங்க வீட்டுல தண்ணிய நல்லா கொதிக்க வச்சு அரிசிய களைஞ்சி போட்டு வெந்ததுக்கு அப்புறம் வடிச்சு ஆற விட்டு மறுபடியும் தண்ணி விட்டு எட்டு மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணி எனக்குல்யாணமே ஆகல ஒரு தடவை கூட ஆகவே இல்லையா இவர் யாரு உங்க தாத்தாவே எனக்கு உதவி சரிங்களா என்ன உதவிங்க போர் எனக்கு ஒரு பங்களா இருக்குற வீடு மாதிரி முக்காவாசி வீட்டு சொந்தக்காரங்க சொந்த வீட்டுக்கு வாடகை விட்டு பாசல குடூலே வரீங்களா இருக்க உடம்பு சரியில்லையா ஒரு வாரமா பெட்ல இருந்த இல்ல இல்ல யாரு கூட இருந்தாங்க டாக்டர் நர்ஸ் யாராவது கூட இருந்தாங்களா நீங்க எல்லாம் உடம்ப பாத்துக்கணுங்க அப்ப வரணும் வாக்கிங் போனா நல்லா இருக்கும் நீங்க எப்படி இவ்வளவு ட்ரிம்மா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க உங்களுக்கு யாரோ என்னை பத்தி தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க இது அந்த மாதிரி வீடுல நாங்கெல்லாம் குடும்பத்து பசங்க உங்களுக்கு எந்த விதமான உதவி செய்ய நான் தயாரா இருக்கேன் வரேன் போவேன் என்னது இந்த திருபுரா சுந்தரி இப்படி தேவாதையரா பணத்துக்காக என்னோட கருப்பு இழக்க நான் தயாரா இல்ல அதுவும் ஐயாயிரம் ரூபாய்க்கா உள்ளவா விஜி வா என்ன விஷயம் என்ன நாய்தா கொடவாசல் சிகாமணி ஒருத்த என்ன பொண்ணு பாக்க வரப்போறான் எனக்கு போட்டியா கோட்டா பாசிக் பொண்ணு பாக்க வர நாளைக்கு அவன பரங்கி வர சொல்லு ஒரு பைட்டு வச்சுக்கலாம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் அழகாரம் தான் நீ பாட்டுக்கு டக்குன்னு மனசு மாறிடாதும் இந்த காலத்துல வயசு போனே நம்ம முடில டபா டபா மனசு மாறாங்களே அதுக்காக சொன்னேண்ணா யாரும் குழந்தை நானே பாத்தன் என்னடா அண்ணன்னு காணுமே பாத்த வந்துட்டியா இதுதான் விஜய் விஜயா ஏன் பாயிர நான் கட்டிக்க போற பொண்ணு நல்லா இருக்குதான் என்ன பெருந்தன் பெருந்தன்மை என்ன சொல்றீங்க ஏற்கனவே கல்யாணம் பொண்ண மறுபடியும் பொண்ணு பாக்க வந்திருக்கியப்பா உனக்கு ரொம்ப நல்ல மனசு யோ என்ன வளர்ற தம்பி பதாட்டப்படாமல் கேளு நீ பாக்க போற விஜய்ங்கிற பொண்ணுக்கும் சீனுங்க கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு தெரியாத எனக்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதானும் கொஞ்சம் நாளைக்கு நடந்தத கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன் விஜயிற்காலே தங்கமான பொண்ணு நாளைக்கே நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டா கூட உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னா பக்கத்துல இருக்கதான் சொல்லுவா ஓ அவ்வளவு அடக்கமா கண்ணு ஒன்ற என்னடா கிணறு வெட்ட பூத கிளம்பின மாதிரி இருக்குது பூதம் தானே கிணறியே வெட்டுது பொண்ணுக்கு புத்தி சரியில்லை கண்ணு ஒன்ற காது வேற கேக்காது மத்தபடி தங்கமான பொண்ணு மாப்பிள்ளை சீனு இருக்கானே பயந்த சுவா உள்ள பையன் சேர்ந்து வாழலிய தவிர தினோ சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுன்னா ஆசைய அரை முழிகை பூ வாங்கிட்டு வந்து பாத்தியா அவனே வரான் தாத்தா நான் விஜய் ரெண்டு நாளா பாக்கல தாத்தா ஒன்னேகாழ வாங்கிட்டு வந்துருக்கேன் தாத்தா ஓ, சொல்லாத்தாது மாதிரி இருக்காரு இவர்தான் கொடவாசம் சிகாமணியா நம்ம விஜய பொண்ணு பாக்க வந்துருக்கா பாவம் சிகாமணி நேற்று நான் இன்று நீ நாளை யாரும் டெய்லி மெட்ராஸுக்கு லைட் ஹவுஸ் சுற்றி பாத்துட்டு போற மாதிரி விஜய்ய பொண்ணு பாத்துட்டு போறான்னு தெரியுப்பா ஆமா சிகாபணி நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்கணும் எங்க அப்பா ராமசாமி இருக்கிறாரே ஓயாம தண்ணி அடிப்பார் யாரையாவது பார்த்தா சரக்கு இருக்குதா சரக்கு தருவியா சரக்கு தேர்மாமா சரக்கு இருக்குது தரேன் அப்படின்னா பெறாத இருப்பார் இல்ல பல ஆறு அரைஞ்சிருவார் இவரும் ஜேபியும் எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு தங்க புது புது கதையா அவர் இப்பதானே யோகிச்சு யோசிச்சு சொல்றோம் இது நடந்ததெல்லாம் இப்ப சொல்றோம் இதனாலயே நான் ஜேபிய மாமான்னு கூப்பிட்டாலே அவர் எரிஞ்சறிஞ்சு விழுவார் ஜேபி நிலைமை இதோட ரொம்ப மோசமானது அட்டகாசமா சீரிப்பார் மூணு மாசம் எந்த வைத்தியில தான் அவருக்கு அமினிஷியான ஒரு கொடிய நோய் வந்து நடந்தது எல்லாமே மறந்து போச்சு ஆர்கேன்னு அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு அவர் எங்க அப்பாவோட பயங்கரமான ஆளு யார் பார்த்தா கதை சொல்லட்டமா ஷார்ட் சொல்லட்டோமா உயிரை எடுத்துருவாரு அவர் வச்சு படம் எடுக்கிறேன்னா ஓகே இல்ல அந்த கண்ணமும் பழுத்துரும் ஒன்னா தான் இருப்பாங்களா இருப்பாங்க போற வரைக்கும் தயவு செஞ்சு நம்ம விஜய வாங்கி இருக்க வேணாம் சொல்லுங்க சொல்றேன் வந்திருக்கேன் நாங்க உள்ள வரலாமா சீனு வாங்க சீனோருங்க தாத்தாருங்க சத்தியமா தெரியாது பாத்தீங்களா அமினிஷியா எல்லாம் மறந்து போச்சு என்ன பேச்சு பாப்பில சாப்பிடுறது கேட்டா கொண்டு ஆப்பிள் ஜூஸ் ஆட்டுக்கால் சூப் சார் இந்த அனாவசிய பேச்சு எல்லாம் எனக்கு எதுக்கு பொண்ணை கூப்பிடுங்க பாத்துட்டு போது அத காட்டுறோம் கட் பண்றோம் அப்புறம் காலி டபுள் ஆளு காட்டும் கட் பண்றோம் போறோம் கிச்சன்ல பொண்ணை காட்டும் அது டைரக்ஷன் ஓஹோ நீங்கதான் அந்த ஆர்க்கையா பாப்பல கல்யாணம் ஆனப்படும் அணிமுருக்கு நீங்க எங்க போடுற பெரிய பிழைகளோ அங்க அது போற ஹாங்காங் டோக்கியோ பாரிஸ் பாரிஸ் பெட்டருங்க பொண்ணா கூப்படுங்க அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க ரெடியா இருக்கா பெத்தா கூட்டு வர முடியும் சீனோ என்ன இருந்தாலும் உங்க மனைவி உங்க எதிர்க்க பொண்ணு பாக்கிறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சீனோ என்ன பண்றது பாருங்க என்ன மன்னிச்சுடுங்க சீனோ தண்ணி அடிக்கலாமா தண்ணி பஜ்ஜி வாங்கி வச்சிருக்கேன் தாமரை விதிது கிளாஸ்ல சோடா ஊத்துறோம் கோழி கூகுது ஆம்லெட்டா வருது ஐயோ அய்யோ அயோ ஐயோ ஐயோ ஐயோ உள்ள வரும்போதே சொன்னாங்க தெரியாம வந்து மாட்டிக்கிட்ட விஜய் பாமா பிரிவுகளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கி எடுக்க கூடாதுமா நாங்கெல்லாம் போன அப்புறம் அப்புறம் தண்ணியே எடுக்கலாம் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா எங்க பாக்கறாங்க அவங்க அவங்க தான் பாக்கறாங்க கொஞ்சம் தெரியுமா ஆஃபீஸ்ல இருந்து கொஞ்சம் வீட்டுக்காரனைப்பா உங்களுக்கு என்ன பண்றது அந்த வீட்டு அம்மாக்கும் கண்ணு கொஞ்சம் ஆங்கிலா இருந்ததுனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணா போச்சு விஜய் எந்த பஸ் மறுவிட்டு இருந்தா அப்படி அவங்க எல்லாம் வந்துருக்காங்கல்ல பலகாரம் கொடுத்துக்கணும் டிஃபன் சாப்பிட்டோம் சரிப்பா கல்யாணத்துக்கு மெட்ராஸ்லயே வச்சுக்கலாம் டிஃபன் பா டிஃபன் பிளேன்ல போறா ஏன் பா இப்படி கத்துருங்க காதுல சரியாவே விழுல காது கேட்கலயா சொல்லல காது கேக்காது ஆமா யோ ஜி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காய உங்கக எனக்கு என்னையா பேச்சு ஏ குடவாசல் சுப்பிரமணி யாரது எங்க அப்பா உன்ன அங்க வந்து பேசுகிறேன்டா உன்னோட இந்த விஜிக்கு கல்யாணம் ஒன்னு நடக்கிறதா இருந்தா அது இந்த சீனுவோட தான் மாமா பர்த்த அடுத்த பையன் எ எந்த ஊர்ல இருந்து என்னைக்கு வரப்போற பூதமேட்டு பழி வாங்கி மாட்டேன் சதி ஆலோசனைக்கு நேரம் நெருங்கிடுச்சு இல்லையா எஸ் பாஸ் இத்தனை நாள் வரைக்கும் ஐடியாவே வராம டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு பாஸ் இன்னைக்கு எப்படி ஒரு முடிவு எடுத்தே அவர் எஸ் ராஜபால எக் சேர்ந்து ஒரு ஆள் வந்திருக்கா ஓ மை கிங் பின் அவரை கூப்பிடுற பாருங்க ராஜாலி இந்த ராஜாலி சாதாரணமா போர்மைய போத்திக்க மாட்டா அப்படி போத்திக்கிட்டான்னா அதுக்கு ஒரே அர்த்தம்தான் இருக்கும் என்னமா சொல்ற இந்த ரா சாதாரணமா போ நல்லா போட்டிக்க பாஸ்க்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லியா ஓ போய் திருப்பி ஒரு ஆள் வந்து இருக்க புல்லட் பூபதி பாஸ் கூட்டீங்களா பாஸ் புள்ள கூப்பிட்டு தெரியும் துப்பாக்கியால சுடவே மாட்டேன் அந்த கட்ட வழக்க எங்க பாரம்பரிய கிடையாது ஏன்ட் வச்சிருக்க சுடமாட்டேன் டி பட்டனம்புடி விதவிதமா பொக்கேன் எல்லாமே மூக்குப்பொடி தானா ஏன் எதுக்கு கேக்குறீங்க உபயோகமா காரமா மிளகாப்பிடி கருவேப்புல பிடிக்க திருநெல்வேலி பெரிய மூக்கு தாத்தா ஆசையா மூக்குப்பொடி வாங்க கேட்டார் நான் கடைக்கு போய் மூக்குப்பொடி வாங்கிட்டு வருதுக்குள்ள பெரிய மூக்கு பிள்ளை சின்ன மூக்கு வடிச்சு செத்துப்பட்டார் அன்னையில இருந்து அவர் ஞாபகாசமா இதெல்லாம் பொடி வச்சிருக்க இது அவர் உபயோகிச்ச துப்பாக்கி எங்க தாத்தாவோட மூக்கை பத்தி யாராவது கே பேசி நீங்க உன் மூக்கு மேல கோவம் வரும் அடுத்தபடி அதை அறிவுறுத்தா யார் தெரியுமா என்ன ஐடியா சீன விஜய கடத்திட்டு போலீஸ்ல நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறீங்க போலீஸ் சீனு பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க அவ்வளவுதான் ஊபிய சொல்லிடுவாள் விஜய் இருந்தால்தான் உண்மையை சொல்றாபி பண்ண போற இந்த ராமசாமி சாதாரணமா விஜய தொடட்டுட்டான் உனக்கு மாபெரும் ஆயிடுவேன் ராஜா டோட பழக்க தோஷம் பாஸ் நம்ம ஆளுங்க ரெண்டு பேர் விஜய கொண்டாந்து இங்க வச்சிருவாங்க அதே நேரத்துல சீன விஜய கடத்திட்டு தான் நீங்க போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறீங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஒரு ஐடியா இருக்கு இந்த பூதம் எங்க வீட்டுல ஒரு ஜாடியை கொண்டாந்து வச்சிருக்கு ஜாடியா அந்த ஜாடிக்குள்ள பூதத்தோட அப்பா இருக்கா அந்த ஜாடி காணாம போயிடுச்சுன்னா பூதத்துக்கு ஒரு வேலையும் ஓடாது நான் அந்த ஜாடிய கொண்டாந்து இங்க வச்சிருக்கேன் அவ்வளவுதான் சுந்தரிக்காக பார்க்க தெரியல என்ன அவசரமும் என்ன பத்தி உருடைய வயசுலயும் இவ்ளோ ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு ஏன் இதெல்லாம் கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டேன் உங்களுக்கு என் மனசுக்கு பிடிச்சவங்க யாரும் கிடைக்க வேண்டாமா இந்த மனுஷன் யாரையும் நம்பவே முடியல தெரியுமா நல்லவேளை கிசு கிசி எழுதிட்டாங்க எனக்கு குழந்தையே பிறக்காதான் அனாவசியமா ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்காது ஜிபு எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா சொன்னேன் அது இல்ல கார் வச்சுட்டு வந்துட்டேன் டச் அப்ல நீங்களே எடுத்துட்டு இதுதான் பாசோட பொண்ணா பாத்தா அப்படிதான் போறேன்னு இந்த கிழவ யாரு அந்த பொண்ணு செட் அப் நினைக்கிறேன் ஓ இவங்க கல்யாணம் கட்டி பிடிக்காம தான் அந்த பாஸ் ஏதோ பிளான் பண்ற சொல்லு ஆமா காளி, ஒரு வருஷம் மருந்த விட் சும்மா கப்பு நம்ம பாப்பா மணியன் இந்த பார்க் வாட்ச்மேன் வாட்சு இப்ப சொல்லு மணியன் உடனடியா சட்டி எல்லாம் டயரும் அடிக்க வச்சிருக்காரு நானே எங்க அப்பா கிட்ட பேசணும்னா கூட நம்பர் ஒன்ல உடனே வந்து பாருமா அப்படின்னு இன்டர் கார் வழியா சொல்ற எங்க அப்பாவுக்கு உங்க அப்பாவே ஆமா எங்க அப்பா எங்க போனாலே தெரியல நேற்றுக்கு மொட்டையா ஒரு காடு வருது மரியாதையா வாடகை அமைச்சு வை ஆனா நான் எங்க இருக்கேன்னு சொல்ல மாட்டேன்னு என்ன பண்றது அவையே வர போற சொல்றேனே தப்பா நினைக்காத நீ என்னமோ அவன் ஞாபகமாவே உடம்ப கெடுக்கற இல்ல செய்யும் நான் தான் நீ டெலிபோன் பண்ற மாதிரி பண்ணி அவளை இங்க வர சொன்னேன் உனக்கு இந்த வயசுல லவ் கேக்குறதா என்ன இங்க பாருங்களேன் நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா நான் சொல்றது நீ என்ன பண்ற இப்ப விஜய் அழிச்சிட்டு நேரம் உன்னோட பாழடைஞ்ச பங்களாக்கு போ அந்த இடம் யாருக்குமே தெரியாது நான் என்ன பண்றேன் இந்த பொடியை பார்த்து குனிஞ்சு தும்பிகிட்டே போறேன் ஜேபி இருக்கிற இடம் தெரிஞ்சிருவோம் நிஜமாவே விஜய காணும்னா ஜேபி ரியாக்ஷன் என்னன்னு பாக்கலாம் கமான் சீக்கிரம் போ bus adada jeevi kapathila train ticket chedu cheinda kambiyata baya lela 4 vigu paranda ticket paw yes bus yes pulak one hour of kaya parava more bus ila sunnabadi and adduku pone onnu samaya undi chhi cuma gapnu theeyananta upathi verey kachidama purichedu adraapaithe venetaina upathi verey strict chittaba purchirkka yes bus hey chani ஒரு ஆறு தப்புதாப்பா இந்த அப்பா கந்திச்சு வாசத்துக்கு முன்னாடி மாறிடு பாத்து அப்படியே தகுந்த போயிட போறேன் இது இது Who are you? Charlie, who's the black sheep? Yard, But, you're right there. Carpawad are gay. What? What do you want to do? Who will you tell me? Carpawad? Carpawad? Who is the black sheep? Carpawad? Carpawad? Carpawad? You're right. I'm going to get you to get me. Oh, what? I'm going to get you to get me. You'll get me to get you. Yes, get me to get you. I'm going to get yes, you. என் தென்மைக்கு கொஞ்சம் கவர்ச்சி கம்மியா இருக்கு என்னுடைய காரியங்கள் புரிஞ்ச உடனே உங்களோட வீட்டுக்கு பத்திரமா அனுப்பி வைக்கிறேன் ஓகே பேர் போறீங்க எப்படி போவேன் அடேப்பா இவ்ளோ இருக்காரு ஜிபு உனக்கு பயமா என்ன எனக்கு என்ன பயம் நீ இருக்கியே நீங்களை வா வெச்சு பஸ் கிளம்பு ரெண்டே மணி நேரம் இருக்கு கவலை பண்ணிட்டு வந்தேன் ஆனா ஜி பூமா பத்திரமா குடுத்து கேட்க நீங்க என்ன பண்றீங்க இது என்னுடைய ஸ்டேஷனுக்கு போய் போலீசுக்கு போய் போலீசுக்கு ஆழப்பா போகோ ஜாடி சீன ஜாடி சீன ஜாடி எப்படி கிடைச்சது உங்ககிட்ட எங்க அப்பா இருக்க நீங்க செய்யறேன் அப்படிவா வைச்சி கரெக்ட் எனக்கு உதவி செஞ்சா சொல்றபடி உங்க அப்பாவ ஒன்று செய்ய மாட்ட என்ன செய்ய சொல்லு போலீஸு ஜேபியோட பொண்ணு விஷய சீன கடைசிக்கிட்ட போயிட்டான் விஷய காடம் மாவ ஜேபி படுத்த படிச்சியா இருப்பான்னு சொல்லியா நான் தான் சொல்லணுமா அழையா போலீஸே கேட்குமே உங்க அப்பாவ நீ பாக்கணும்னா நீ தான் போன் பண்ணணும் காட்டுல மழைச்சேன் ஆனா அப்படி இல்ல இனிமேதான் காட்டுல மழை காட்டுல மழைங்க எங்கேயாவது சொல்லும்ல அதான் ியா சிக்க இந்த ராஜாணி சாதாரணமா போர்வைய போத்திக்க மாட்டான் அப்படி போத்திக்கிட்டான்னா அதுக்கு ஒரே அர்த்தம்தான் இருக்கும் பெரிய அர்த்தம் உன்னோட நாடியும் போர்வையும் இங்கே சட்டையை காணும் இதுதான் உண்மையான அர்த்தம் எனக்கு சொந்தமானதே இந்த கோர்வையும் காப்பாற்றுல பெரிய மனுஷமாகிட்டு இருக்கேன் பச்சின உண்மைய இவரோட முகத்திரைய முகம் மூடிய இப்ப நான் இவன் நெஜமாவே விஜயோட அப்பா இல்ல நெஜமா சொல் இந்த கேள்வி இருக்காரு ஏழை கா டிரைவரா இருந்தாரு முதலாளியோடு ஏற்பட்ட முன் விரோதத்துல சுற்றிக்கிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டாரு இந்த கேள்வி ஒரு காட் டிரைவரா சொந்த போய் கேட்ட அவதாரம் யோ In the pachya dairee. Dairee? Yeah. Put la dee bit there. Darmata. Darmata? No. Ha, ha, ha, ha, ha. Iti may love my soul, eh? Tupakki love my soul. Ha, ha, ha. Tupakki place in la khali. Ati, say, sir, I'm not in the body. Chaka. Ji, that's what I'm talking about. Ji, you'll let that. You'll let that. See, you'll push them down. It's not part of me. I just wait till you talk to me, Ji. Ji, may nobody cook that in us. Oh, sir. மூணாவது ஆசையா வாய் நிறையா சின்ன வயசுல நீ குழந்தைய இருக்கும் போது உங்க அம்மா உனக்கு பால் சோறு ஊட்டும் போது ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த பாட்டோட முதல் வரிய கூட்டமா இருக்கிற இடத்துல பாடு யாரும் அந்த பாட்டோட இரண்டாவது வரி மூணாவது வரிய கூட்டத்துக்கு அந்த பக்கத்துல இருந்து பாடுறாங்களோ அவங்கிட்டு வாசல கையாரா காத்திருக்கு ஹெலிகாப்டர் அதுல போற நாள் வைக்க போயிடும் அற்புதமான மந்திர சொன்ன அதிகமான ஒழு முன்னாடி இந்த முண்டத்திற்கு சொல்லிட்டு தான் மறந்துக்கிட்டேன் ஆனா இந்த முண்டம் மறந்துருச்சு தண்டம் அப்பா இது யாருமே பூதன் நம்பவே மாட்டேங்கிறாங்க பலன்க்கு வச்சு சனியா பரம்பரைக்கே சாப்டேடு இதுல உனக்கு பவர் ஒன்று கட்டுரேட்டர் ஆங்காங்கோடி ஆங்காங்க ஓடிடர்னு கவலைப்படாதி சைக்கிள் குறுக்கு உள்ள போய் அவங்களை கண்டுபிடிச்சேன் அதுக்கு அவசியமே இல்ல அந்த ஜேபிய மறுபடியும் தானா இங்க வர வைக்கிறேன் வப்படாதீங்க கெட்டவரான கேவிய நல்லவன மாத்தி காமிக்கிறேன் ஜி ஊ நல்லவன் ஆயிடுச்சேன் சிவப்பு வழக்கு போய் வெள்ளவனக்கு வந்து பாக்க இல்லையா ஐந்து மியூசிக் போய் பத்தோஷ மியூசிக் வந்துட்டேன் அத கேட்கலையா நான் சிந்திச்சேன் இடைக்கிறது கொடுத்து எடுத்து யாரமா நாய் சித்தமா இங்க சொல்ல வளர்க்கத்தான் போறேன் யாரும் தேடாது பேசிக்கிட்டு அவ்வளவுதானா வெளிய போதா நீங்க ஜாதியை விட்டு வெளியில வந்தா ஏதோ ஒரு பொறையலை பத்தி நான் நகைச்சி சொல்லுங்களை பத்தி நகைச்சி சொல்லுவாங்க அது வரைக்கும் டெய்லி இந்த ஜாதியை வெயில வச்சு வச்சிருக்கேன் ஏன் இல்லன்னு புள்ளு வந்துடும் அப்படியா நாங்க கிளம்புறோம் பாய் பாய் அப்பா பாத்தீங்களா அவங்க காரியம் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க நீங்க சொல்றது வாஸ்தான் பொண்ணு இதுதான் உங்க மருமகிருப்பா மனுஷங்களை தம்பி மோசம் போயிடாதுங்க ஆசீர்வாதம் பாக்கீங்க ஆமாப்பா பாரணும் புனியமரம் விசாரிக்கும் போல நல்ல இனவெடியாம வாழ்ந்த